வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரில் ராபர்ட் ஈ என்பவர் தனது இருபத்தி பேர் உடனான படைகளுடன் வெர்ஜீனியாவில் சரணடைந்ததைத் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கமிகாஸ் என்ற விமானம் லண்டன் வந்தது இதுவே ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்த முதலாவது விமானம் ஆகும் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் டெக்ஸாஸ் ஓக்லகாமா மற்றும் கன்சாஸ் மாநிலங்களில் சூறாவளி தாக்கியதில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்தி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் முதல் முப்பரிமாண திரைப்படமான ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ் திரைப்படத்தினை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி வீரர்கள் ஏழு பேரின் பெயர்களை மெர்குரி திட்டத்திற்காக நாசா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போயிங் எழுநூத்தி விமானம் தனது முதலாவது வான் பரப்பினை மேற்கொண்டது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது பிரிட்டிஷ் தயாரிப்பான கான்கோட் பூஜ்ஜியம் விமானம் தனது முதலாவது வான்பரப்பை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் பனாமா அரசு தலைவர் மேனுவேல் நோரியேக்காவுக்கு ஐக்கிய அமெரிக்காவின் நீதிமன்றம் முப்பது ஆண்டுகால சிறை தண்டனை அளித்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கை அமெரிக்க கூட்டுப்படையினர் கைப்பற்றினர் சதாம் ஹுசேனின் 24. நான்கு ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எகிப்தில் டண்டா அலெக்சாண்ட்ரியா நகரங்களில் உள்ள இடம் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆண்டு தைமூர் துருக்கிய மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராகுல சாங்க்ரித்யாயன் இந்திய மொழியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முசிறி சுப்பிரமணிய ஐயர் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பால் வேஸ் ஜெர்மன் பிரிட்டன் கணித கோட்பாட்டு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பஸ்தியாம் பிள்ளை இலங்கை தமிழ் ரோமன் கத்தோலிக்க ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் உட்கன் சிட்னி ஓப்ரா மாளிகையை வடிவமைத்த டென்மார்க் கட்டிடக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெயபாதுரி இந்திய திரைப்பட நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜெய் சந்திரசேகர் அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிஸ் பேக்கன் ஆங்கிலேய அரசியல்வாதி மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டேண்டி கேப்ரியல் ரோஸ்டி ஆங்கிலேய கவிஞர் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரைட் அமெரிக்க கட்டிட கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் டென்மார்க் நாட்டில் ஜெர்மன் படையெடுப்பு நினைவு தினம் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் பாக்தாத் விடுதலை தினமாக இந்த கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே